என்றும் சொார்கள்த்தின் போது குளிரான இரவிலும் மழை பெய்யும் இரவிலும் வாங்கு சொல்லும் போது அதன் கடைசியில் உங்களுடைய கூடாரங்களிலேயே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுமாறு மாத்வீனுக்கு நபிசல்லாஹும் அருகில் வசல்லம் அவர்கள் கட்டளையிடுவார்கள் எனவும் இபுனு மரதி அவர்கள் கூறினார்கள்